ீாத்தம்தோம் தஞ்சய சித்திய சித்தியோ சமோ சமியான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதுக்கு முன்னால நாற்பத்தி ஏழாவது அர்ஜுனன் கிட்டே சொன்னார் நீ கர்மம் பண்ணுறத்துக்குத்தான் தான் தகுதியை உடையவனாக இருக்கிறாய் எந்த காரணத்தை கொண்டும் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மத்தை நீ செய்யாமல் இருக்கக்கூடாது ஆனால் அப்படி கர்மம் பண்ணுற போது அதுக்கு கிடைக்கிற வெளி பலனில் மாத்திரம் நீ ஆசை வைக்கப்படாது விருப்பம் வைக்கக்கூடாது அப்படி விருப்பம் வச்சியானா அது மறுபடியும் சம்சாரத்துக்கு காரணமாயிடும் அப்படின்னு உபதேசம் பண்ணினார் இங்க அதை இன்னும் மேலும் ஆழமா தெளிவா உபதேசம் பண்றார் எப்படி கர்மத்தை யோகமா பண்ணணும் சொல்லி கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கடைசி வரியில் சமமா இருக்கிற மனப்பான்மைக்குத்தான் அப்படின்னு சொல்றார் சமமா இருக்கிற மனப்பான்மை வெற்றி வரலாம் தோல்வி வரலாம் ஒரு வியாபாரத்தில் வெற்றி தோல்வி அடையலாம் லாபம் நஷ்டம் வரலாம் எந்த செயலுக்கும் ரெண்டு விளைவு கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த விளைவை நாம் எதிர்கொள்கிற போது நம்ம மனசில் வந்து சஞ்சலம் ஏற்படும் வெற்றி கிடைச்சாலும் ரொம்ப குதிச்சுடுவோம் தோல்வி கிடச்சாலும் ரொம்ப துவண்டு போயிடுவோம் ஆக வெற்றியை நாம் விரும்புவோம் தோல்வியை நாம் விரும்ப மாட்டோம் அந்த ரெண்டு குணத்தையும் விடணுங்கிற இந்த விருப்பு வெறுப்பை விடுறது இந்த பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்கிறா இல்லையா அதைத்தான் இங்கே பகவான் சமத்துவம்னு சொல்கிறார் பலனில் விருப்பு வெறுப்பற்ற மனப்பான்மை அது அறிவுபூர்வமானதாக இருக்கணும் எப்படி இருந்தாலும் பலன் வரத்தான் போகிறது அது நம்ம செஞ்ச செயலுக்கு உடனே எப்படி பலன் வரணும்னு ஒன்றும் ஒரு நியமம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் ஆனால் அது காலப்போக்கில் தான் பலன்களை கொடுக்கறது ஆகையினால என்னோட வேலை செயல் புரியறது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு மனோபாவனையோட செயல் புரியணும் பலன் என்ன வந்தாலும் சரி ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மனசுக்கு தான் சமத்துவம்னு பேர் அதை இன்னும் விளக்கி சொல்கிறார் ரெண்டாவது வரையிலையே சித்திய சித்தியோகோ சமோபூத்வா நீ வேலை பண்ணுறதுக்கு முன்னாலேயே தீர்மானம் பண்ணிக்கோ ஒன்று இது சித்தியாகும் இல்லாட்டி அசித்தியாகும் சித்தின்னா சக்சஸ் அசித்தின்னா சக்சஸ் இல்லை ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பு இல்லை ஆக வெற்றியோ தோல்வியோ கிடைக்கும் அதுல எனக்கு வெற்றியை நான் விரும்பவும் இல்லை தோல்வியை நான் வெறுக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட யோகஸ்தா கர்மாணி குரு இந்த இடத்துல யோகஸ்தான் சமத்துவா பலன்ல விருப்பு வெறுப்பு மனப்பான்மை இல்லாம கர்மத்தை செய்வாயாக அப்படிங்கிறார் யோகஸ்த குரு கர்மாணி யோகத்தில் கொண்டு கர்மத்தை செய்வாயாக யோகத்தில் கொண்டுனா என்ன அர்த்தம் பலனில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கர்மத்தை செய்வது தான் யோகத்தில் இருந்து கொண்டு கர்மத்தை செய்யறதுன்னு அர்த்தம் யோக மன பாவனையோட யோக மனப்பான்மையோட விருப்பு வெறுப்பற்ற மனப்பான்மையோட செயல் புரியறதான் இங்கே வந்து பகவான் சமத்துவ யோகம் அப்படின்னு சொல்றார் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியா சங்கம் தியக்துவான்னு சொன்னா பற்றை துறந்துன்னு அர்த்தம் பற்றுங்கிறது பலனையும் சொல்லலாம் வேலை செய்கிற போதும் பரபரப்பு வேண்டாம் படபடப்பு வேண்டாம் எனக்கு கடவுள் இட்டு இருக்கிற கட்டளை இந்த உடம்பு மனித உடம்பு கர்மத்தை செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பிரகிருத்தியினுடைய காரியங்களும் கர்மத்தை செய்யும்படியாகத்தான் இருக்கிறது நான் அதை வந்து ஒழுங்குபடுத்துகிறேன் ஆகையினால படபடப்பு இல்லாமல் வேலையை செய்யணும் படபடப்போ பரபரப்போ அதாவது டென்ஷன் இல்லாமல் வேலையை செய்யணும் அதைத்தான் இங்க பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அக கர்த்தாவானவன் என்ன பாவனையோட கர்மத்தை பண்ணணும் கர்ம பலனை எப்படி ஏத்துக்கணும் அக கர்த்தா விருப்பு வெறுப்பு இல்லாம பொறுப்பா படபடப்பு இல்லாம வேலையை செய்யணும் அதுதான் கர்மயோகம்ங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தில் அழகா உபதேசம் பண்ணியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே கருத்துக்களை விளக்கி சொல்லுவார் தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஹரிவோம் யோகஸ்து கருமாணி சங்கம் தியக்வா தனஞ்சயூத் சமத்துவம் யோக உச்சியதே தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது